நாற்பத்தி ஒன்பது उबादा பின் सामित ரதி அல்லாஹும் அவர்கள் கூறியதாவது நபி சொல்லும் அலிஹி வசல்லம் அவர்கள் லைலத்தில் கதிர் பற்றி அது எந்த இரவு என்று அறிவிப்பதற்காக தமது வீட்டிலிருந்து வெளியேறி வந்தார்கள் அப்போது இரு முஸ்லிம்கள் சச்சரவு செய்து கொண்டிருந்தார்கள் இதை கண்ணுற்ற நபி சொல்லம்மாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் லைலத்தில் கதிர் பற்றி உங்களுக்கு அறிவிப்பதற்காக நான் வீட்டை விட்டு வெளியேறினேன் அப்போது இன்னின்ன மனிதர்கள் தமக்குள் சச்சரவு செய்து கொண்டிருந்தனர் உடனே அதையின் நினைவில் இருந்து அகற்றப்பட்டு விட்டது அதுவும் உங்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கலாம் ரமலா மாதத்தின் இருபத்தி ஏழு இருபத்தி ஆகிய இரவுகளில் அதனை பெற முயலுங்கள்